இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஆயிஷா ரபியல்லாகவும் அவர்கள் கூறியதாவது நானும் நபி சொல்லாஹு அலை ஹபு செல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக நீரள்ளி கடமையான குளிப்பை குளித்தோம்